तापत्रय சச்சிதானந்தூ விஷ்வோத்தியேதாபய விநாஷ் நோ நுராஜ்ய முக்குந்தசோ மருத்துமோத்தமக்கச்சாரியர் பரீட்சித்து அரசனே கஹா இந்திரியவான் சர்வத்த மிருத்யு அமரோத்தமி உபாஸ்யம் முக்குந்த சரணாம்புஜம் நஜேத் யார் தான் அவரை பூஜை பண்ணாமல் இருப்பான் அந்த பகவான என்ன சொன்னார் நாரதர் கிருஷ்ணனுடைய துவாரக்கையில் கொஞ்ச நாளைக்கு இருந்தார்னு சொன்னார் அப்படி சொன்னதுக்கப்புறம் அதை புகழ்ந்து சொல்கிறார் சுக்காச்சாரியார் பரீட்சத்துக்கிட்டேன் ஹே ராஜா எந்த இந்திரியங்களை உடையவன் இந்திரியங்களை உடையவன்னா நல்ல மெய்வாய் கண்மூக்கு செவி சரீரத்தை உடையவன் அர்த்தம் இந்திரியங்களை உடையவன் முக்குந்த சரணாம்புஜம் நபேத் முக்குந்தனுடைய சரணத்தாமரைகளை திருவடி தாமரைகளை எந்த மனிதன்தான் பூஜிக்க மாட்டான் அதாவது அறிவுள்ள மனிதன் அர்த்தம் முகுந்தனுடைய சரணாம்புஜத்தை எந்த மனிதன்தான் பஜிக்க மாட்டான் இந்த மனிதனுக்கு விசேஷணம் சொல்கிறார் சர்வத்தகா மிருத்யுக எப்போவுமே மரணம் அவனை பீடிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கு இந்திரியவான்னு சொன்னால் இந்திரியங்களை உடைய மனிதன் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு பகவானை பூஜை பண்ணாமல் இருப்பானா இருக்கணும் ஆக நறுதர் பண்ணுறதை சொல்கிறார் அது மாத்திரமில்லை தேவர்களே அவனை பூஜிக்கிறார்கள் அமரோத்தமகி உபாசியம் முகுந்த சரணாம்புஜம் அதாவது உத்தமமான தேவர்கள் தேவர்களெல்லாம் அந்த முகுந்தன் மகாவிஷ்ணுவினுடைய சரணாம்புஜத்தை ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடி தாமரைகளை உபாசிக்கின்றார்கள் அப்பேற்பட்ட அனைவராலும் உபாசிக்கத்தகுந்த அந்த பகவானை எப்பொழுதும் மரணத்தால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் உபாசிக்காமல் இருப்பானா இருக்க முடியாது அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கையை புரிந்த மனிதன் மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா பண்ணாம இருப்பான்னா பண்ணத்தான் செய்வான் அப்படின்னு அர்த்தம் இது மூலம் பகவானுடைய மகிமையை புகழ்ந்து சொல்லுகிறார் சுக்காச்சாரியார் பரீட்சித்துக்கிட்ட அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் கோனுராஜன் இன்றிரியவான் முக்குந்தரணாம்புஜம் நபஜே சர்வத்தோ மிருத்யுபாஸ்யமரோத்தமீஹி